நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கதிரபு கோட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நீலக் குழந்தைகள் என அழைக்கப்படுபவை இருதய கோளாருடன் பிறக்கும் குழந்தைகள் இரண்டு மகாத்மா காந்தி முதலில் பீகார் மாநிலத்தில் உள்ள சம்ப்ரான் என்னும் இடத்தில் சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டார் மூன்று இந்தியாவின் டால்வின் மூக்கு என அழைக்கப்படும் இந்திய துறைமுகம் விசாகப்பட்டினம் இனி என்றைய கேள்விகள் ஒன்று கங்கை நிதி உருவாகும் இடத்தின் பெயர் எது இரண்டு கியூபா நாட்டின் அலுவலக முழி எது மூன்று இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா பயணம் செய்த விண்வெளி ஓடத்தின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்